ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் ஷாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலைப்புல ஸ்ராத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரும் கருட புராணம் நமக்கு நிறைய ஸ்ராத்த விஷயமாக நமக்கு சரித்திரங்கள் தர்மங்களை காட்டுறது அப்படி நாம் ஸ்ராத்த தித்தியில் நம் தகப்பனாரோ தாயாரோ காலமான அந்த ஸ்ராத்த திட்சியில் அந்த ஸ்ராத்தத்தை செய்யணும் அது மாறப்படாது அன்றைய தினம் மாறக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த தித்தியில்தான் ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பகவான் என்ன சொல்கிறாருன்னா கருடசுவாமிக்கு அப்பறம் ஸ்ராத மாஹாத்மியம் கிஞ்சி ஷுணு சமாசா இன்னும் ஸ்ராத்தினுடைய பெருமைகளை சொல்கிறேன் ஹே பக்ஷீந்திர கேழு பித்திருதினே பிராப்தே கிரகத்வாரே சமாஸ்தி தாயுபூத்தா பிரவாஞ்சந்தி ஸ்ராதம் பிதகணான் ரிணாம் அதாவது அந்த ஸ்ராததிச்சியானது அந்த பிதற்களுக்கு மறந்தே போகாது தான் காலமான திதி மறந்து போகாது ஏன் அவர்களுக்கு மறந்து போகாதுங்கிறதுக்கு சரித்திரம் தனியாக இருக்குது அதை தனியாக பார்ப்போம் அந்த ஸ்ராத்த தினத்துக்கு முதல் நாளே பித்திருக்கள் நாம் எங்கே வாசம் பண்ணுறோமோ அல்லது நாம் எங்கே ஸ்ராத்தம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்து நின்னுடுறா பித்திருக்கள் நிற்கிறான்னா நம்முடைய தகப்பனார் ஸ்ராத்தம்னா தகப்பனார் தாயார் ஸ்ராத்தம்னால் தாயார் அவர்கள் மட்டுமே இல்லை கூட நிறையா பேர் அழிச்சுன்னு வர பித்திருக்கள் அப்படிதானே வயசானவா ஒரு இடத்துக்கு கிளம்புறோம்னா பேரன் பேத்தி தெரிஞ்சவா அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போகணும்னு ஆசைப்படுவான் இந்த மாதிரி பையனத்துக்கு வரோம்னா கூட பந்துக்களையும் சேர்த்து அழிச்சுன்னு வரணும் என்னுடைய பையன் ஸ்ராத்தம் பண்ணுறான் வந்து பாருங்கோ எப்படி பண்ணுறான்னு நீங்கள்லாம் பார்க்கணும் வாங்கோன்னு அத்தனை பேர் அழசினு வரான்னு பகவான் சொல்கிற கருட புராணத்தில் அத்தனை பேருக்கும் நாம் ஸ்ராத்தத்தில் பாகம் கொடுக்குறோம் அப்படி அத்தனை பேரும் பசியோடு அங்கே வந்து நிற்கிற விட்டு வாசல்ல யாவது அஸ்தமயம் பானோஹோ க்ஷுபாசா சமாகுலாக தத்தச்ச சூரியே நிராசாஹா துக்கசுயுதாக பசி தாகம் ஜாஸ்தியாக இருக்குது முதல் நாளே வந்துவிடுறா அஸ்தமனமான பிறகு ராத்திரி பூரா பசியோடு அங்கே காத்துன்னு இருக்கா மறுநாளைக்கு ஸ்ராத்தத்துக்காக மறுநாளைக்கு தஸ்மாத் ஸ்ராத்தம் பிரயத்னேன தத்தினே கருத்து மருகதி ஆகையினாலே தான் ரொம்ப ஸ்ரத்தையாக நாம் அந்த ஸ்ராத்தத்தை எதிஸ்ராம் பிரக்குருவந்தி புத்திராதியாக தஸ்ய பாந்தவாக பந்துக்களோடு சேர்ந்து ஸ்ராத்தம் பண்ணணும்னு சாஸ்திரம் பந்துக்கள்ன்னு நம் கோத்திரக்கார அத்தனை பேரையும் வச்சுட்டு பண்ணணும் அண்ணா தம்பிகள் நம் கோத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பிள்ளைகள் பெண்கள் பேரன் பேத்திகள் அத்தனை பேரையும் வச்சுண்டு அன்னைக்கு ஸ்ரார்த்தம் பண்ணணும் ஏன்னா நம்முடைய பித்திருக்கள் அன்னைக்கு வரா அத்தனை பேரையும் அன்னைக்கு பார்க்குறா அந்த பித்தர்களுடைய அனுகிரகம் நம் குழந்தைகளுக்கு வேணும்னு யார் ஆசைப்படுறானோ அவன் அத்தனை பேரையும் அன்னைக்கு வச்சுண்டு அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படி யார் இதெல்லாம் சரியான முறையில் செய்யலையோ குழந்தைகளையும் வரவழைக்கல்ல அவனே ஸ்ராத்தம் சரியாக பண்ணலை அப்படின்னா ரொம்ப பிதற்கள் ஷாபம் கொடுத்துட்றா நிஸ்வசந்திரம் யாந்தி கருஹையந்தஸ்து வம்சஜம் ரொம்ப கோபிச்சுக்கிறா பிதற்கள் பஜந்தே க்ஷுபாசா வா நேஷாம் ஜாயத்தை கொச்சிது அதே நாளே அவர்கள் அவர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது இல்லைன்னா ரொம்ப கோபிஷ்டால் பித்தற்கள் பித்தர்களுக்கு கோபம்தான் முதல்ல வரும் இந்த வம்சம் இதோட தொலையட்டும் அப்படின்னு ஷாபம் முட்டுட்டு போயிடுவா பித்திருக்கள் இதெல்லாம் மனசில் வச்சுண்டு நாம் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் மேலும் நாம் நிறைய அங்கங்களை பண்ணுறோம் ஸ்ராத்தத்தில் எந்தெந்த அங்கங்கள் எந்தெந்த பித்தர்க்களுக்கு எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறத விரிவி பகவான் கருட புராணத்தில் காட்டியிருக்கார் ஏன்னா நிறையா பேருக்கு நாம் பாகம் கொடுக்குறோம் ஸ்ராத்தத்தில் தேவதாபியா பித்திருநாம் ஹி பூர்வமாப்பியாயனம் சுபம் தேவதைகளை காட்டிலும் பித்திருக்களுக்கு தான் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் தேவதைகளை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி பித்திருக்களை நாம் முதல்ல ஆராதிக்கணும் குர்வீத சமையே ஸ்ராத்தம் குலே கஷ்டின் நசீததி அப்படி சரியான முறையில் அந்த ஸ்ராத்தத்தை செய்கிறானோ அவனுடைய குலமானது உத் மேல மேலே மேலே நன்னாக வளர்ந்துன்னு வரும் சௌக்கியமாக இருக்கும் ஏன்னா நிறைய அனுகிரகம் பண்ணுறா பித்திருக்கள் பித்தக்கள் என்னென்ன அனுகிரகம் பண்ணுறா ஆயுஷ் புத்திரானு யஷஸ்வர்க்கம் கீர்த்திம் புஷ்டிம் பலம் ஸ்ரீயம் பசூன் சௌக்கியம் தனம் தானியம் ப்ராப்புனியாது பிதிரு பூஜனாத் இப் இத்தனை விஷயங்களை நமக்கு பிதற்கள் அனுகிரகம் பண்ணுற நாம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஸ்ராத்தத்தை பண்ணுறதுனால நாம் எவ்வளவு பலன் அடைகிறோம் நல்ல குழந்தைகள் நம்ம மேலே நல்ல பேர் ஸ்வர்கம் ஸ்வர்கம்னா நல்ல சுகம் தேக ஆரோக்கியம் देह புஷ்டி ஐஸ்வர்யம் पशु சமிருத்தி ராத்திரி படுத்துண்டால் நிம்மதியான तूकं, சாப்பிட்றதுக்கு नल्ला ஆகாரம் இவ்வளவு கொடுக்குறா நம்முடைய பிதற்கள் இதுதான் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் ஸ்ராத்தம் ஆன பிறகு அந்த பிராமணர்களை பார்த்து அக்ஷதாசீர்வாதத்துக்கு முன்னாடி அந்த பிராமணர்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணுவோம் அதுதான் ஸ்ராத்த பலம் ஸ்ராத்தினுடைய பலனை அங்கே நாம் பிதர்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணி கேட்குறோம் என்ன கேட்குறோம் அப்படின்னா தாத்தாரோ நோ அபிவர்தாம் தாத்தாரஹா நம்ம வீட்டுக்கு நிறையா பேர் வரணும் வந்து எங்கிட்ட கேட்கணும் அப்படி நம்ம வீட்டு வாசல் எப்பொழுதும் என்னுடைய வீடு வாசல் திறந்தே இருக்கணும் வேதா சந்ததி ரேவனஹா என்னுடைய எனக்கு ரெண்டு எப்பொழுதும் விருத்தி ஆகிண்டே இருக்கணும் வேதாகா வேதம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும் சந்ததி நல்ல சந்ததிகள் இருந்துட்டு இருக்கணும் வேதா சந்ததி ரேவனகா ஸ்ரத்தாச்சனஹா மாவியபகாத் இந்த ஸ்ராத்தங்கள்லே எனக்கு அஸ்ரத்தையே வரப்படாது பகுதேயஞ்சனோஸ்தூ நிறைய நாங்கள் கொடுக்குறாப்புல இருக்கணும் நிறையா பேருக்கு எனக்கு கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு நிறைய வரணும் அந்த அளவுக்கு எனக்கு ஐஸ்வர்யமும் இருக்கணும் அன்னஞ்சனோ பகுபவே அன்னத்துக்கு பஞ்சமே இருக்கப்படாது எதை சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கணும் அதிதீகிஷ லபேமஹி நம்ம வீட்டுக்கு பந்துக்கள் தெரிஞ்சவர்கள்னு நிறைய பேர் வந்து போயின்னு இருக்கணும் ஆத்துக்கு யாச்சிதாரஸ்ட நஸ் சந்தூ மாச்சயாச்சும கஞ்சனா என்ன என்னை பார்த்து நான் இது மாதிரி ஒரு காரியம் பண்ணுறேன் அல்லது தகப்பனாருக்கு ஸ்ராத்தம் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சதே எனக்கு கொடுங்கோன்னு பத்து பேர் என்ன வந்து கேட்கணுமே வழிய நாம் போய் இன்னொருத்தட்ட கை நீந்தும்படியாக வச்சிடாதீங்கோ அப்படின்னு கேட்குறோம் நாம் போய் இன்னொருத்தட்ட என்னுடைய தகப்பனாருக்கு சிராத்தம் பண்ணணும் கையில் ஒன்றுமே இல்லை நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கோன்னு இன்னொருத்தட்டை போய் நாம் பணம் கேட்கும்படியாக என்னை வச்சிடாதீங்கோ எனக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ அப்போ நீங்கள் எனக்கு ஒத்தாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம் அந்த பிதர்கள் அனுகிரகம் பண்ணுறா நமக்கு இந்த பிராமணர்கள் மூலமாக இத்தனை பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த ஸ்ராத்தத்தில் அந்த பித்திருக்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்